வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈடோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு முன்னாளில் நியூ ஆம்ஸ்டர்டாம் என அழைக்கப்பட்ட நியூயார்க் நகரம் நிறுவப்பட்டது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 கேன்பராவில் அமைப்பதென முதலமைச்சர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது 1913 தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் எனப்படும் உலகின் மிகப்பெரிய ரயில் நிலையம் நியூயார்க் நகரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு டப்ளினில் பிரிட்டன் தூதரகம் தேசியவாதிகளால் தாக்கி அளிக்கப்பட்டது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 ஈரான் ஒன்பதாவது இடம் பிடித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு ப வே மாணிக்க நாயக்கர் அறிவியல் தமிழ் வளர்த்த தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜேம்ஸ் ஜோய்ஸ் ஐரிஷ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குஷ்வந்த் சிங் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி வி வைரமுத்து நாடகத்துறையின் முன்னோடி நடிகமணி ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷக்கீரா கொலம்பிய நாட்டின் பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உப்புல் தரங்க இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பேட்ரன் ரசல் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வில்லியம் ஸ்டெயின் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அலிஸ்டர் மேக்லின் ஆங்கில எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக சதுப்பு நில நாள் இன்று மேலும் முடக்குவாதம் விழிப்புணர்வு நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை